வணக்கம் நட்டினியின் செய்திச் சேவை அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்தி புரட்டாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் புதன்கிழமை விரைவு செய்திகள் வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் நிலத்தடி நீர் எடுக்க விதிக்கப்பட்டிருந்த நிபந்தனைகளை எதிர்த்து நேற்று மாலை முதல் கேன் குடிநீர் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் நூற்றாண்டு நிறைவு விழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி சென்னையில் நடைபெற்றது இதில் தமிழக அரசு சார்பில் சாதனை விளக்க கண்காட்சி இடம்பெற்றது அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் சிறப்பு அரங்குகள் வைக்கப்பட்டன இதில் பொதுப்பணித்துறைக்கு முதல் பரிசு கிடைத்துள்ளது தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் எழுபது லட்சம் மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது பட்டாசு விற்பனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தூத்துக்குடி மீனவர்கள் எட்டு பேருக்கு தலா அறுபது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த நகரான அலகாபாத்தின் நகரை பிரயாக்ராஜ் என பெயர் மாற்றம் செய்து பாரதிய ஜனதா கட்சி அரசு உத்தரவிட்டுள்ளது டிட்லி புயல் காரணமாக ஒடிசாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது நாடு முழுவதும் பன்றி காய்ச்சல் மற்றும் ஜிகா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநில அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா ஆலோசனை நடத்தினார் இந்திய அமெரிக்கர்களால் நடத்தப்படும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் ஐ அமைப்பு ஒன்று அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவை மீது H1B விசா கால குறைப்பு தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளது ஏமன் நாட்டில் உண்டாகும் மோதல்களால் லட்சக்கணக்கான மக்கள் பஞ்சத்தை நோக்கி தள்ளப்படக்கூடும் என ஐநா சபை அச்சம் தெரிவித்துள்ளது ஆசிய ஐரோப்பிய உச்சி மாநாடு இம்மாதம் பதினெட்டாம் தேதி பிரசில்ஸில் நடைபெற உள்ளது வங்கிகளில் நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்துவிட்டு இந்தோனேசியா நாட்டில் தலைமறைவாக இருந்த இந்திய தொழிலதிபர் வினய் மிட்டலை கைது செய்து அந்நாட்டு காவல்துறையினர் இந்தியாவிடம் ஒப்படைத்துள்ளது சீனாவில் நேற்று காலை வடமேற்கு பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சத்திற்கு உள்ளானார்கள் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலாண்டில் அரசு ஊழியர்களுக்கான பொது சேமநல நிதி மற்றும் தொடர்புடைய திட்டங்களுக்கான வட்டி விகிதம் 8 சதவீதமாக உயர்ந்துள்ளது சுசுகி மோட்டார் கார்பரேஷன் நிறுவனம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் குஜராத்தில் புதிய தொழிற்சாலை ஒன்றை உருவாக்க உள்ளதாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் நூறு கோடி ஆதார் தகவல்கள் கசிந்துள்ளதாக கெமல்டோ என்ற சர்வதேச அளவிலான இணைய பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆசிய பாரா விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கு பிரதமர் மோடி நேரில் வாழ்த்து தெரிவித்தார் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான ஒருநாள் போட்டி தொடரில் காயமடைந்துள்ள சர்தூல் தாக்கருக்கு பதிலாக உமேஷ் யாதவ் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் ஒடிசாவில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகளை பிரபலப்படுத்துவதற்காக ஹிந்தி பாடலாசிரியர் குல்சார் வரிகளுக்கு இசையமைத்து ஏ ஆர் ரஹ்மான் பாடல் ஒன்றை இயக்க உள்ளார் ஜெய்ஹிந்த் ஜெய் இந்தியா என தொடங்கும் அந்த பாடலில் ஷாருக் கான் நடித்துள்ளார் பாடலுக்கு ரவிவர்மன் ஒளிப்பதிவு செய்துள்ளார் இத்துடன் நன்றினியின் இன்றைய செய்தி சேவை நிறைவடைகிறது செய்திகள் உள்ளிட்ட தரமான ஒலிகோப்புகளை செய்வி மடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ நற்றினை டாட் ஓ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் இனிமையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ நற்றினை இணைய வானொலியை பதிவிறக்கம் செய்து கேட்டு மகிழுங்கள் நன்றி வணக்கம்